முப்பத்தி மூன்று உமர் ரவி அறிவிக்கின்றார்கள் நான் என் மனைவியை மிகவும் நேசிப்பவனாக இருந்தேன் அவளை என் தந்தை உமர் ரல்லாஹன் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் எனவே அவளை நீ விவாகரத்து செய்துவிடு என்று என்னிடம் கூறினார்கள் நான் மறுத்தேன் உடனே உமர் ரபி அல்லாஹன் அவர்கள் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார்கள் நபி நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களின் அவளை நீர் விவாகரத்து செய்துவிடுகிறாக என்று கூறினார்கள் அபு தாவோ 5138 ஒன்று மூன்று எட்டு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்